சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞான விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞான சபைக்கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடஞ்செய்தருள்கின்ற இயற்கை தனிப்பெருங்கருணை தனிப்பெரும்பதியாய தனித்தலைமை கடவுளே தேவரி திருவருசமூகத்தைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லப தரத்தை வகுத்தறிந்து வாழ்த்துதும் என்று அளவிகந்த முகங்களைக் கொண்டு அளவுகடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அலந்து அலந்தும் ஒருமித்து அலந்து அலந்தும் ஒருவாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேதாகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு கோடித்து அதிசயிக்கின்றன என்றும் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசு நீக்கல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்து உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும் பேரறிவாழ் சிறந்த பெரியர்களெல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திருவருட்சூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லபரத்தை ஒருவராலும் உருவாற்றானும் உணர்ந்து கொள்ளுதல் கூடாவென்று அறிந்து கொண்டேன் இங்னம் அறிந்து கொண்ட சிறியேன் அவ்வுண்மை ஞானிகளுக்கு சித்தி வல்லப தரத்தை கொடுத்தருளிய திரு அருட்சமூகத்தின் இயற்கை உண்மை விளக்கத்தரத்தை எங்கனம் அறியத் தொடங்குவேன் மலத்தில் புகுத்த புழுவினும் சிறியேன் பொய்யறிவால் புனைந்து உரைத்த பொய்யுரைகளையும் மெய்யுறைகளாக கருணையினால் கடைக்கணித்தருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீரது திரு அருட்சமுகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதற்கு விரும்பிய ஐந்தொழில் கருத்தர் முதலியோர் தூய்மையுடைமை அன்புடைமை முதலிய சுபகுணங்களை கருதுதற்கருவியாய தமது கரணங்கள் முற்று பெற்றில என்று கருதுதல் இன்றி எண்ணி எண்ணி இறங்குகின்றனர் என்று அறிவுடையோர் வியந்து உரைத்தலை பழகார் பயின்று கேட்டறிந்தேன் இங்னம் கேட்டறிந்த சிறியரில் சிறியேன் அத்திரு அருட் சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை காமம் வெகுளி முதலிய அவகுணங்கற்கு எல்லாம் வைப்பிடமாகிய பராய்முருட்டன்ன கருங்கற்ரணத்தால் எங்னம் கருத தொடங்குவேன் ஞாயிற்றுக்கடையேன் செய்த குற்றங்களையெல்லாம் குணங்களாகக் கொண்டு என் உள்ளகத்தே அமர்ந்து உயிரில் கலந்த பெருங்கருணைப் பெருமானே தேவரீரது திருவருட்சமுகத்தின் இயற்கை பெருங்குணப் பெரும் புகழை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கருவியாய தத்தன் சென்னா உறுப்புக்கள் வாய்மை கூறல் இன்சொல் புகரல் முதலிய ஒழுக்கங்களில் சான்றில என்று துதித்தலின்றி அச்சுற்று நிற்கின்றனர் என்று அறிஞருண்மை வாசகத்தால் அறிந்தேன் இங்னம் அறிந்த கடையேன் பொய்யுரைத்தல் பயனிலக்கூறல் முதலிய தீமைகள் பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரீர் திருவருட்சமுகத்தின் இயற்கைப் பெருங்குணப் பெரும் புகழை எங்கனம் துதிக்கத் தொடங்குவேன் அண்டபெண்ட முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பதியாய பூரணரே தேவரீர் திருவருட்சூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குணப் பெரும் புகழை துதித்தல் வேண்டுமென்றும் எனது உள்ளகத்தே ஓவாது உறைந்து ஊற்றெழுந்து விரைந்து விரைந்து மேன்மேல் பெருகுகின்ற பேராசை பெருவெல்லம் அணைகடந்து செல்கின்றது ஆகலின் அறிவார் அறுகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடவுள் என்ற சத்திய ஞானிகளது உண்மை வாசகத்தை பற்றுக்கோடா கொண்டு தன்மைசாலா தமியேன் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் தொடங்கினேன் இங்ணன் தொடங்குவதற்கு முன்னர் எனது அறிவிற்கும் கருத்திற்கும் நாவிற்கும் இயல்வனவாகத் தோற்றிய வண்ணங்களுள் ஒன்றேனும் ஈண்டு ஏற்பட தோற்றாமையின் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கடவுளே தேவரி திருவருட் திருவருட்சமூகத்தின் இயற்கை வண்ணங்கள் எத்தன்மையவோ எத்தன்மையவோ என்று உணர்ந்து உணர்ந்து கருதி கருதி உரைத்து உரைத்து அதிசயிக்கின்றவனானேன்